மகாகவி காளிதாசருடைய சியாமலா தண்டகத்தின் நிறைவு பகுதியில் இன்றைக்கு இருக்கிறது அம்பிகை வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு என்றெல்லாம் சொல்லப்படுகிற தேவி உபாசனை உலகம் முழுவதற்கும் பொதுன்னு சொல்லலாம் பாரத தேசத்தில் மாத்திரமில்லை மற்ற நாடுகளில் கூட தாய் தெய்வம் பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் பூமியை பற்றி ஏதாவது சொல்லணும் பூமியியல் அப்படின்னு சொன்னால் ஜியாலஜி ஜியாகிரஃபி அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த பெயருக்கு காரணமே கிரேக்கர்களுடைய தாய் தெய்வம் ஜியா என்பவள் கிரேக்க பெண் தெய்வம் அவள்தான் வளர்ச்சிக்கும் அவள்தான் வளமைக்கும் அதிபதி அது மாத்திரமில்லை தாய் தெய்வம் அந்த தாய் தெய்வத்துக்கிட்டேருந்து தான் மற்ற தேவதைகளெல்லாம் உருவானார்கள்னு கணக்கு அதனால் ஜியா அந்த ஜியாலேந்துதான் அவள்தான் பூமாதா அவள்தான் எங்கள் தாய் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஜியாலஜி ஜியாகிரஃபி அப்படிங்கிற சொற்கள் உருவாகின அதே மாதிரி மிகப்பழைய கலாச்சாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரோமானிய கலாச்சாரத்தை பார்த்தாலும் எதெல்லாம் மக்களுக்கு நன்மை தருமோ வளர்ச்சி வளமை வேளாண்மை எதெல்லாம் மக்களுக்கு நன்மை தரக்கூடியதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் தெய்வம்னு பார்த்தா பெண் தெய்வம் தான் எப்படி நாம நதிகளெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு மானுட இனத்திற்கு எதெல்லாம் நன்மை பயக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தேவதைகளால் பெண் தெய்வங்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கணக்கு இது உலக ரீதியாக உலக பொதுவான விஷயமாக தாய் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பராசக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு இந்த தேசத்தில் மிகப்பெரிய மகான்களாக திகழ்ந்தவர்களெல்லாம் அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் மகாகவி பாரதியார் அப்படின்னு நவீன காலத்தவர்கள் இவர்கள் தான் நவீன காலத்தவர்கள் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அம்பாள் உபாசகர்களாக இருந்தார்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னால தேச போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அவர்களெல்லாமும் அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள்தான் இந்த காளிகாம்பாள் கோவில்னு ஒன்று பார்த்தோம் சென்னையில் இருக்கு, அப்படின்னு அதுக்கு ஆஃபிஸ் கோயர்ஸ் டெம்பிள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த அம்பாளுக்கே அவள் வந்து ஆஃபிஸ் கோயர்ஸ் காடஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் காரணம் என்னென்னா அது அந்த ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பகுதியில் இருக்குது அப்பெல்லாம் முன்னெல்லாம் சொல்லுவார்கள் அதுதான் டவுன் அப்படிம்பார்கள் மற்ற இடங்கள்னால் சென்னையில் கூட இந்த மெட்ராஸ் சிட்டின்னு எடுத்துட்டால் கூட அதுதான் சிட்டி இல்லைன்னா அதுதான் டவுன் ஏன்னா முதல் முதல்ல வந்தது அது தான் அதிலேருந்து தான் நகரம் வளர்ந்தது அந்த பகுதியில் இருக்கிறதுனால பிரதானமாக அலுவலகங்கள் வணிக மையங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கும் முன்னால் இந்த மாதிரி மற்ற இடங்களில் கிடையாது இந்த அலுவலகத்துக்கு போகக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னால் அலுவலகத்தில் எப்பெல்லாம் இடைவெளி கிடைக்கிறதோ இந்த லஞ்ச் டையத்தில் கூட அந்த இடைவெளியில் போய் அம்பாளை வழிபட்டு விட்டு வருவார்கள் அதனால் கிட்டத்தட்ட அந்த கோவிலில் லஞ்ச் டைம் பிரேக்கு மற்ற கோயில்கள்லாம் நடச்சாத்துறதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னால் லஞ்ச் டையத்தில் தான் ஆஃபீஸில் லஞ்ச் டைம்னால் அந்த டைத்தில் தான் வந்துட்டு போவார்கள் அந்த கோவில் எவ்வளவு பழமையானதுங்கிறது மாத்திரம் இல்லை எந்த அளவுக்கு அம்பாள் உபாசனை இந்த தேசத்தில் பரவி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த கோவிலில் யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் தெரியுமா வீர சிவாஜி வீர சிவாஜி இந்த பகுதிக்கு வந்திருந்த போது அந்த கோவில் இப்போது இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் தங்கியிருந்தாராம் அப்படி தங்கியிருந்தவருக்கு அடடா இங்கே ஒரு அம்பாள் இருக்காளா அப்படின்னு மறுநாள் காலையில் செய்தி கேள்விப்பட்டு அந்த அம்பாளை வந்து தரிசித்து அவளிடத்தில் அவளுடைய திருவடியில் தன்னுடைய வாளை வைத்து இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த தேசத்திற்காக நான் செய்கிற போரில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் தாயேன்னு வழிபட்டு விட்டு போனதாக வரலாறு அந்த கோவிலில் தான் மகாகவி பாரதி அவருடைய சக்தி பாடல்களை எல்லாம் பாடினார் என்றும் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அம்பாள் உபாசனை இந்த தேசத்தினுடைய மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் அம்பாள் உபாசகர்களாக இருந்திருக்கிறார்கள் இதில் ஒரு சின்ன சந்தேகம் சில பேருக்கு வரலாம் இந்த சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்னு சொன்னா சில மரபுகள் சில தாத்பரியங்கள் நமக்கு இன்னைக்கு தெரியறதில்லை அது வழி வழியாக வந்திருக்க வேண்டிய சில மரபுகள் ஏதோ காரணத்தினால நடுவில் விட்டு போனதுனாலேயோ இல்லை இதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல தெரியாததுனாலேயோ சில சந்தேகங்கள் வரக்கூடும் நேற்றுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை ஒரு அன்பர் எழுப்பினார் அந்த சந்தேகத்தினுடைய தொடர்ச்சியாக இல்லை அதனுடைய எக்ஸ்பேன்ஷனாக இருக்கக்கூடிய விஷயம் ஏன் பெண் தெய்வத்தை இந்த அளவுக்கு ஆராதித்து வழிபட்டார்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஏன் பெண் தெய்வத்தை இவ்வளவு ஆராதித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார் இது ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்கடப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்ன காரணம்ங்கிறத பார்ப்போம் நிற்குணமாக இருக்கிற பரம்பொருள் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு ஆண் பெண்கிற பேதம் எல்லாம் இல்லை ஆணல்லன் பெண்ணல்லன் அழியுமல்லன் அப்படின்னு பாடினார் அது ஸ்திரீ இல்ல அதுக்கு லிங்கம் எல்லாம் கிடையாது அது அதுதான் அதனால தான் தமிழில் என்ன பெயர் சொன்னார்கள்னால் பரம்பொருள்னார்கள் அது பரம்பொருள் ஒசந்தது அது அவ்வளவுதான் அதுக்கு எங்களுக்கு சொல்ல தெரியல அதுக்கு மேலே எங்கக்கிட்ட வார்த்தை இல்லை எங்கக்கிட்ட அதுன்னு சொல்கிறதா அவன் சொல்கிறதா அவள்னு சொல்கிறதா எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ரொம்ப லிமிட்டட் ஒகேபுலரி இந்த ஒகேபுலரியில் எங்களால் அந்த பரம்பொருளை வர்ணிக்க முடியாது ஏனென்றால் எங்கள் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பரம்பொருள் அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச இந்த லிமிட்டட் நாலெட்ஜில் நாங்கள் எப்படி வர்ணிக்க முடியும் அதனால் எங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை தெரியறதோ அதை வச்சு நாங்கள் வர்ணிக்க முயற்சி செய்கிறோம் அவ்வளவுதான் அப்படி வர்ணிக்க முயற்சி செய்யும் ஒன்றை புரிந்து கொள்கிறோம் அது நிர்குணமான பரம்பொருள் அதுக்கு குணம் இல்லை அதுக்கு கலர் இல்லை அதுக்கு வடிவம் இல்லை இந்த கெமிஸ்ட்ரீலெலாம் சொல்லுவார்கள் ஃபார்ம்லெஸ் கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அந்த மாதிரி தான் தெய்வம்ங்கிறதும் பரம்பொருளுங்கிறது கலர்லெஸ் ஆடர்லெஸ் ஃபார்ம்லெஸ் இன்னும் சொல்லப்போனால் லிமிட்லெஸ் அதுக்கு எல்லை கிடையாது லிமிட்டேஷனே கிடையாது லிமிட்லெஸ் அது ஆப்ட்ராக்டாக எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் இப்படி நிர்குணமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் இது என்ன பண்ணித்தான் நமக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்லுகிறார்கள் இல்லைன்னா அந்த பரம்பொருளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இந்த பரம்பொருள் என்ன பண்ணித்தான் இப்ப நிர்குணமா இருக்கிற பரம்பொருள் அது ஏதோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அப்படி இருக்குன்னு வச்சுப்போம் அது என்ன பண்ணித்தான் அந்த நிர்குண பரம்பொருள் விமர்சம் என்கிற கண்ணாடியில் தன்னை பார்த்தது விமர்சத தர்ப்பணம் அதில் தன்னை பார்த்துது அதில் பார்த்தோன்ன கண்ணாடியில் பார்த்தா என்ன ஆகும் தனியாக ஒருத்தர் வீட்டில் இருக்கார் அவர் மாத்திரம்தான் இருக்கார் அந்த வீடு முழுக்க அவரோடது அவர் நினச்சா புதிக்கலாம் ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லையற்ற சுதந்திரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு அத்தனை சுதந்திரமும் இருக்குது இல்லையா அப்படி இருக்கிற ஒருத்தர் கண்ணாடியில் தன்னை பார்க்குறார் கண்ணாடியில் அங்கே ஒரு பிம்பம் தெரியறது அவர் என்ன பண்ணுறார் அந்த பிம்பத்தை பார்த்துட்டு நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற அதே மாதிரி அந்த நிர்குண பரம்பொருள் விமர்சம் என்கிற கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்ட போது அங்க ஒரு பிம்பம் தெரிஞ்சுது அந்த பிம்பம் என்ன இவருடைய பிம்பம்தான் ஆனா என்ன பண்ணினாரா அந்த பிம்பத்தை பெண் வடிவமாகவும் தன்னை ஆண் வடிவமாகவும் நிர்மாணம் செய்து கொண்டார் அப்போ அவ விமர்சக்தி அதனால தான் அது விமர்சக்தின்னு சொல்கிறோம் அவள் என்னன்னா ஷீஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் தி நுண பரம்பொருள் அவ்வளவுதான் ஷீ ஓன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் தி நிற்குண பரம்பொருள் ரெண்டும் வேற வேற இல்ல இது நமக்கு புரியறதுக்காக ஏன் இப்படி ஆண் பெண் அப்படின்னா இப்படி சொன்னால் தான் இந்த சராசரி மனசுக்கு இந்த சராசரி புத்திக்கு புரியும் இல்லைன்னா எல்லாம் அப்டிராக்டுன்னு சொன்னால் இதுக்கு புரியாது இப்ப இந்த நிற்குண பரம்பொருள் தன்னையே பார்த்து கொண்டது தன்னை பார்த்து கொண்டவுடன் ஓஹோ நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க அப்படின்னு நினைச்சா என்ன அது அகம் என்பது தோன்றுகிறது அகம் என்ற எண்ணம் தோன்றுகிறது அதுதான் அவருடைய அகம்பாவம் அவருடைய அகம்பாவத்தினுடைய வடிவமாக யார் இருக்கிறார்கள் ஓ நான் தான் நீயா நான் தான் அங்கே அந்த மாதிரி தெரிகிறேனா அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நினைக்க ஆரம்பிச்சா அவருடைய அகம்பாவம் வடிவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த வடிவம்தான் அவள் இதை இன்னும் கொஞ்சம் வேற விதமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்படி நினச்சி பார்க்கலாம் நிற்குண பரம்பொருள் அதுக்கு வடிவம் இல்லை அதுக்கு சிந்தனையும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குது அதனால தான் அது என்ன சொல்கிறோம் அது செவனேன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த செவனேனு இருக்கக்கூடியதற்கே ஒருவேளை அந்த செவனேனு இருக்கிற ஜட்டம் அது கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சுது சிந்திக்க ஆரம்பிச்சுதுன்னு வச்சுப்போம் செவனேன்னு இருக்கிற அந்த ஜட்டம் சிந்தனையே இல்லாமல் இருக்கிற அந்த ஜட்டம் அந்த ஜட்டத்துக்கு என்ன வடிவம்னு கேட்டால் இல்லை அதுக்கு வடிவமே இல்லை அது ஏதோ அது ஜட்டம் அவ்வளோதான் அந்த ஜட்டம் அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சது இப்ப அந்த சிந்தனை இருக்கா இல்லையா தாட் ப்ராசஸ் அந்த சிந்தனை என்ன பண்ணிட்டு அது தனியாக புறப்பட்டு போய் ஒரு பெண்ணாக அங்கே நின்றதும் இது சாத்தியமான கேட்காதீர்கள் சினிமாவில் சாத்தியமா இல்லையா ஹீரோ உட்காண்டிருப்ப அந்த ஹீரோவோட மனசாட்சி என்ன பண்ணும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படி தனியா போய் உட்காந்து அது மனசாட்சின்னு வித்தியாசம் காட்டணுங்கிறதுக்காக சில சமயம் அது வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பேசும் அப்போ சினிமாவிலேயே அது சாத்தியம்னு சொன்னால் பகவானுக்கு சாத்தியம் இல்லையா இந்த நிற்குண பரம்பொருளின் சிந்தனை ஒரு தனி வடிவம் பெற்றது அந்த சிந்தனை அதுதான் அம்பாளாக உருவகம் எடுத்தது அதனால தான் அவளுக்கு என்ன பெயர்னு கேட்டால் ஆஹோ புருஷிகா அகம் என்கிற அந்த சிந்தனை நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா இல்லையா அவர் நினைக்கலாம் அகம்னு அந்த அகங்கிற சிந்தனை ஐ வில் டூ திஸ் ஐ வில் டூ தேட் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் ஒரு பெண் வடிவம் எடுத்தது அந்த பெண் வடிவம் அவருடைய ஆஹோ புருஷிக்கா அவருடைய அகம் அகம்பாவம் அவருடைய அகம்பாவம் தான் தனி பெண்ணாக நிற்கிறது இப்போ என்ன உருவகம் இதில் அங்கே இருக்கிற நிற்குண்கிறது உள்ளுக்குள்ள சக்தி இருக்குது அவருக்குள்ள ஆற்றல் இருக்குது அவருக்குள்ள எனர்ஜி இருக்குது அது வெளிப்படலை அதை ஃபிசிக்ஸில் கேட்டால் என்ன சொல்லுவார்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்பார்கள் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆண் வடிவம் வெளிப்பட்டு நிற்கக்கூடிய எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி டைனாமிக்காக இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி பெண் வடிவம் இப்போ இந்த பெண் வடிவம் எடுத்ததே ஆற்றல் தானே பெண் வடிவம் எடுத்தது அவருடைய ஆற்றல் எதுக்காக பெண் வடிவம் எடுத்தது எதற்காக வடிவம் எடுத்தது இந்த ஆற்றல் எதற்காக வடிவம் எடுத்தது அவர் ஏதோ நினைச்சார் அந்த நினப்பு தான் இந்த மாதிரி வந்து நின்றுதுன்னு சொல்கிறோமே அவர் என்ன நினைச்சார் அவர் ஏதோ நினைச்சார் என்ன நினைச்சார் நான் நினைக்கல அவர் என்ன நினைக்கிறார் இப்படி இருக்கு இந்த அண்டபகிரண்டையெல்லாம் சிருஷ்டி செய்து அதில் இந்த ஜீவன்கள்லாம் தனித்தனியாக இருக்கே அந்த ஜீவன்களெல்லாம் பிறப்படுத்த வச்சு இந்த ஜீவன்களுக்கு பரமனை வந்து அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்னன்னு நினைச்சார் பரமன்கிட்டேந்து ஏற்கனவே பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிற ஜீவன்லாம் எங்கேயோ திரிஞ்சுட்டுருக்கு அவர் என்ன நினைக்கிறார் இந்த ஜீவன்கள்லாம் தனித்தனியாக இருக்கு இந்த ஜீவன் எல்லாம் ஒரு பிறப்பெடுக்கணும்னு சொன்னால் அதற்கு லோகம்னு ஒன்று க்ரியேட் ஆகணும் அந்த லோகத்தில் பலவிதமான விஷயங்கள் வரணும் பஞ்சபூத்தங்கள் வரணும் அந்த பஞ்சபூத்தங்களாலான மலைகள் காடுகள் நதிகள் எல்லாம் வரணும் அப்படியெல்லாம் ஒன்று வந்ததுன்னா இந்த ஜீவன்கள் ஏதாவது ஒரு வடிவத்துக்குள்ளே வந்து தேகத்துக்குள்ளே வந்து இந்த ஜீவன்களுக்கு வாழ்வதற்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்போ சிருஷ்டி பண்ணலாமா அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு சிருஷ்டி பண்ணலாமாங்கிற அவருடைய நினைப்பு தான் முதல்ல தொடங்குகிறது அந்த நினைப்பு தான் பெண் வடிவம் பெறுகிறதுனா அம்பாள் தான் சிருஷ்டிக்கு முதல் காரணம் ஆகிறாள் அவை இல்லைனா சிருஷ்டி இல்லை அதனால தான் என்ன பண்ணினார்கள் அது பெண் வடிவம் சிருஷ்டிக்கு யார் காரணம் தாய் தானே காரணம் ஆகவே அவள் ஜெகன் மாதாவாக லோக தொடங்குவதற்காக அவரிடத்திலிருந்து பிரிந்து நிற்கிறாள் அவருக்குள்ளேயே ஆற்றலாக இருந்திருக்கலாம் அப்படியே இருந்துட்டா என்ன ஆகும்னா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றாகாது அவருக்குள்ளேயே அவ ஆற்றலாக இருந்து அந்த நிர்குணம் பிரியவே இல்லை நிற்குணம் நிற்குணமாவே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது ஜீவன்கள் பிறக்க முடியாது ஜீவன்களுக்கு கடை தேர்வதற்கு வழி கிடைக்காது அம்பாளுக்கும் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிற்குணம் பாட்டுக்கு நிர்குணமாக இருக்கும் ஆனால் இந்த பிரிஞ்சு வந்த ஜீவன்கள் எங்கேயோ தனித்தனியாக கிடக்கிறது இதெல்லாம் மறுபடியும் போய் பகவான்கிட்ட சேரத்துக்கு வழி இல்லை அப்போ எதற்காக இந்த சிவ அப்படிங்கிற அந்த ஐக்கிய ஸ்வரூபம் தனித்தனியாக பிரிகிறதுன்னு கேட்டால் இந்த ஜீவன்களை பிறக்கச் செய்வதற்காக சிருஷ்டியை தொடங்குவதற்காகத்தான் சக்தி சிவனிடத்திலே இருந்து பிரிந்து வருகிறாள் அப்படி பிரிந்து வருபவள் தாயாக இருந்து சிருஷ்டியை தொடங்குவதற்கு பல செயல்பாடுகளை செய்திருக்கிறாள் இப்போ நினச்சி பார்ப்போம் எனக்கு தெய்வத்தை வணங்க வேண்டும் நம்ம மகான்கள்னா என்ன நினச்சார்கள் கடவுளை வணங்க வேண்டும் சரி கடவுளை வணங்க வேண்டும்னா எந்த கடவுளை ஆப்ட்ராக்டாக இருக்கிற கடவுளை விட இந்த சராசரி மனசுக்கு பக்கத்தில் ரிலேட் ஆகக்கூடியது எது இந்த ஜெகன் மாதா வடிவத்தில் இருக்கக்கூடியவள் அது மாத்திரமில்லை ஏ மகனியர்களெலாம் அம்பாளை வழிபட்டார்கள்னு சொன்னால் அவளால் தானே நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிறப்பே எடுத்து வந்தோம் அப்போ எங்களுக்கு இமீடியட்டாக ஒரு பிறவி கொடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அவள்தானே எங்கள் தாய் அவள் வழியாக அந்த நிர்புணத்தை அடையலாம் இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கா இல்லையா ஒரு விதத்தில் கன்வீனியன்ட் என்ன எனக்கு சராசரியாக இருக்கிற என் மனசுக்கு பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அறிவுக்கு சொல்றதுக்கு ஏதோ பொருத்தமாக தெரிகிறதே தவிர என் மனசால் உணர முடியலையே பகவான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் அப்படின்னு நினைக்க முடியலையே அப்போ என் மனசுக்கு புரியணும் என்னோடய சராசரி மனசுக்கு புரியணும் என் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வடிவம் அந்த வடிவத்தை அவள் எடுத்துக்கொண்டால் அம்பாளை வழிபட்டு அம்பாள் வழியாக அந்த நிர்குணத்தை அடைவது அதனால தான் அம்பாள் உபாசனைங்கிறது அவ்வளவு பரவலாக எல்லா மகான்களாலும் கையாளப்பட்ட அது மாத்திரமில்லை நாம் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களைத்தான் பார்க்குறோம் லோகம்னு சொல்கிறோம் லோக்கம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எது பார்க்கப்படுகிறதோ அது லோகம் லோ அப்படிங்கிறது கண்ணோடு தொடர்புடைய வேர்ச்சொல் அந்த வேர் சொல்லேருந்து தான் லோச்சனாங்கிறது வந்தது கண்ணுக்கு லோச்சனைன்னு சொல்கிறோமா இல்லையா ஆங்கிலத்தில் கூட லுக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லோ சான்ஸ்கிருட்லேயும் ஆங்கிலத்திலையும் பல சொற்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு மொழிகளும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர மொழிகள் அப்போ இந்த லோங்கிறது பார்க்கப்படுவது எது பார்க்கப்படுகிறதோ எதை பார்க்க முடியுமோ அது லோகம் இந்த லோகம் இந்த லோகத்தில் நாங்கள் பார்க்கும்போது பல விஷயம் பல விஷயங்களை பார்க்கிறோம் பலதரப்பட்ட பொருட்களை பார்க்கிறோம் இந்த பொருட்களிலெல்லாம் இந்த பொருட்களில் யாராலும் சிருஷ்டி செய்யப்பட்டன சிவன் சக்தியாகி அந்த சக்தியால் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டன சொன்னால் பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் அவளை பார்க்கிறோம் அதனால தான் அவளை அண்டத்தில் வழிபடுவது அவளை எல்லா இடத்திலேயும் பார்க்கிறோம் அவதானே இதுக்கெல்லாம் காரணம் புல்லு முளைச்சுதுன்னா அதுக்கு அவதான் காரணம் மழை இருக்குன்னா அதுக்காகதான் காரணம் அவதானே சிருஷ்டி ஆரம்பிச்சு வச்சா அதனால அவளை எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் அண்டத்தில் அவளை ஆராதிக்கலாம் அதுலேயே இன்னொரு வகை என்ன அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டத்தில் இந்த தேகம்ங்கிறது என்ன பஞ்சபூதத்தின் சேர்க்கைதானே அப்போ எங்கேயோ தேடிண்டு போய் ஆராதிப்பதை விட அவளை இந்த பிண்டத்திலேயும் ஆராதிக்கலாம் இந்த பிண்டத்தில் ஆராதிக்கும் போது என்ன இந்த பிண்டத்தில் என்ன இருக்குது இந்த தேகத்துக்குள்ளே என்ன இருக்குது இந்த ஜீவன் இருக்குது ஜீவனுங்கிறது என்ன கண்ணுக்கு தெரிகிற விஷயமா ஜீவனுங்கிறது கண்ணுக்கு தெரியல ஆன்மான்னு சொல்லுவோம் ஜீவன் சொல்லுவோம் ஆனால் இந்த ஜீவன் செயல்பட வேண்டும்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு சக்தி வேணும் அதைத்தான் ஜீவசக்தின்னு சொல்லும் இப்போ என்னாச்சு அண்டத்தில் இருக்கக்கூடியவள் அவள் பராசக்தி அண்டத்தில் இருக்கிறாள் அந்த பராசக்தியே தான் இந்த ஜீவனில் ஜீவசக்தியாகவும் இருக்கிறாள் அவ இல்லைன்னா அவள் அசையலைன்னா இதுவும் அசையாது அவள் தான் எல்லாத்தையும் அசைவிக்கிறாள் அவ தான் அந்த பரமனையும் அசைவிக்கிறாள் அதனால தான் அது பொட்டென்ஷியல் பொட்டென்ஷியலாக இருக்கிறது அசையாது கைநட்டிக்காக இருக்கும்போது தான் அசையும் அதை எவ்வளோ அழகாக நம்முடைய மகான்கள் சொன்னார்கள்னால் நடராஜ பெருமான் ஆடுகிறார்னு சொன்னால் அவர் ஆடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் ஆடுகிறார் ஆனால் அவர் ஆடணும்னு சொன்னால் அவ தாளம் போட்டால் தான் ஆட முடியும் அவ அந்த எனர்ஜியை கொடுத்தாத்தான் அவரால் ஆட முடியும் இல்லைன்னா அவரால் ஆட முடியாது நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டுக்குரிய நடராஜர்ன்னு சொன்னால் அவருக்கு பக்கத்தில் சிவகாம சுந்தரி இருக்கணும் சிவகாம சுந்தரி இல்லைன்னா அந்த நடராஜர் வழிபாட்டுக்குரிய நடராஜர் இல்லை நீங்கள் சிவகாம சுந்தரிய பக்கத்தில் வைக்காமல் நடராஜர் இருந்தார்னா ஆர்னமெண்டலாக பல இடங்களில் வைப்பார்களே தவிர அவர் ஆடுவதற்கு அவள் தான் ஆதாரம் தருகிறாள் அவள் பக்கத்தில் நின்று தாளம் போடுறாளும் தூக்கும் பாணியும் அவள் கொட்ட அவர் ஆடுகிறார் சீர்காழிக்கு பக்கத்தில் சீர்காழியினுடைய ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம் திருக்கோலக்கான்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு சின்ன ஊர் சின்ன கிராமம்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சீர்காழியினுடைய ஒரு பகுதி அது அந்த ஊருக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை ரெண்டே முக்கால் வயசில் பாட ஆரம்பித்த அந்த குழந்தை அப்படியே பாடிக்கொண்டே திருக்கோலக்காவுக்கு போகிறாரு அவர் சின்ன குழந்தையாக பாடுறச்சே அந்த தேவார பாடல்கள் வரும்போது அப்படி கையை தட்டி தட்டி தாளம் போட்டுகிட்டே பாடுவார் என்ன இருந்தாலும் சின்ன குழந்தையா அந்த சின்ன குழந்தை அங்கே போய் பாடும்போது அப்படி கையை தட்டி தட்டி பாடினோன்னு அந்த கையெல்லாம் தட்டுறதில் செவந்து போச்சான் திரும்ப திரும்ப தாளம் தட்டினதில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சு கரங்கள் தானே தளர் கரங்கள் அப்படியே செவந்து போச்சு உள்ளேர்ந்து பார்த்தாலும் இல்லையா சுவாமிக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது அடடா இந்த குழந்தையோட கையெல்லாம் செவந்து போச்சே அப்படியே இந்த குழந்தை திரும்ப திரும்ப தாளம் தட்டின் இருந்தால் கையெல்லாம் கன்னி போய்டுமே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர் உடனே என்ன பண்ணார் இந்த கை வெறுமனை நேரடியாக கையால் தட்ட வேண்டாம் இந்த குழந்தைக்கு தாளம் தந்து விடுவோம் தாளம்னு ஒன்று உண்டே நாமசங்கீர்த்தனத்தில் தான் பயன்படுத்துவார்கள் இல்லையா அந்த தாளம் பொன் தாளம் ஈந்தார் தங்கத்தில் பண்ணின தாளத்தைத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டார் யார் சுவாமிக்கு என்னாச்சும் அந்த தாளம் அப்படி கையில் வந்தோடன அந்த தாளத்தை அப்படி தட்டி பாட ஆரம்பித்தார் ஞானசம்பந்தர் சத்தமே வரலை தாளத்துலேருந்து சத்தம் வந்தால் தானே அந்த தாளக்கருவியிலேருந்து சத்தம் வந்தால் தானே அந்த பீட் என்னன்னு கரெக்டாக தெரியும் வரல சத்தமே வரலை சிவபெருமான் அப்படியே திரு திருன்னு திருஞான சம்பந்தர் தாளம் போட்டு பார்க்குறார் சத்தமே வரலை எல்லாரும் பார்த்தார்கள் அப்புறம்தான் சுவாமிக்கு தெரிஞ்சுது அப்படி மெல்ல அம்பாளை திரும்பி பார்த்தாராம் அவள் லேச சிரிச்சுட்டே அதுக்கப்புறம் அந்த தாடக்கருவிக்கு துவனி கொடுத்தாள் அவளுக்கு பேரே திருநாமமே துவனி பிரதா அம்பாள் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர் திருத்தாளமுடையார் உடனாய ஓசை கொடுத்த நாயகி ஓசை கொடுத்த நாயகி உடனாய திருத்தாளடையார் ஏன் ஓசை கொடுத்த நாயகி அவ தான் எந்த பொருளாக பொருளுக்கான எசன்ஸ் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய பயன்பாடு அதனுடைய மையமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த தன்மையாக விளங்குபவள் அவள் அவ தாளம் ஆனால் அப்படியே தாளக்கருவியை எடுத்து வச்சுட்டா இங்கே தாளம் இருக்கு முன்னால் அப்படி தாளத்தை வச்சுட்டா அதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டோ மிருதங்கம் எடுத்து வச்சுட்டா மிருதங்கம் தானே வாசிச்சுக்குமா அந்த மிருதங்கத்திற்கான துவனி ஒருத்தர் வாசிச்சு கூட பிரயோஜனம் இல்லை அதுக்கு சரியான துவனி இருக்கணுமா இல்லையா அந்த துவனியை தரக்கூடியவள் துவனி பிரதம் வாள் அப்ப அவதான் ஒரு செயலை செயல்படுத்துகிறாள் அதற்குள்ள இருக்கக்கூடிய தன்மையாக அவள் தான் விளங்குகிறாள் அதனால தான் என்ன பண்ணார்கள்னா அண்டத்தில் அவளை பார்க்கிறோம் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அவளே இந்த பிண்டத்திலேயும் ஜீவசக்தியாக இருக்கிறாள் இந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடியவள் என்ன செய்கிறாள் ஜீவசக்தி என்ன பண்ணணும் ஜீவன் என்ன பண்ணணும் ஜீவன் பரமனோடு சேர வேண்டும் இதைத்தான் ஸ்ரீவித்யா உபாசனையில யோக முறையில பயன்படுத்தினார்கள் அதுக்குள்ள நாம் ரொம்ப போக முடியாது ஒரே ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்து அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை மாத்திரம் பார்க்கலாம் இந்த ஜீவ சக்தி எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உருவகம் சொன்னார்கள் இந்த ஜீவசக்திங்கிறது எங்க இருக்கு உழுகுள்ள எங்கேயோ இருக்கு அது எங்க இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஈஸியஸ்ட் வே டு ரெப்ரஸண்ட் எப்படி ரெண்டு விஷயம் சொல்லணும் இதில் ஜீவசக்தி இருக்கு, உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருக்கு சாதாரணமாக ஒரு பொருள் ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளேயோ இல்ல ஒரு கண்டெய்னர்க்குள்ளேயோ இருக்குதுன்னு வச்சுப்போம் எங்கே இருக்கும் அந்த கண்டெய்னருடைய அடியில் கிடக்கும் இல்லையா அந்த பொருள் வெறுமின இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்டெய்னரில் கீழே இருக்கும் இப்போ இந்த தேகத்துக்குள்ளே அந்த ஜீவசக்தி இருக்குதுன்னு சொல்லணும் இதுக்கு பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இட் ஆர் பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் இட் என்ன இந்த கண்டெய்னர் இந்த தேகம்ங்கிற கண்டெய்னரில் அடிபாகத்தில் மூலாதாரத்தில் அவள் சுருண்டு கிடக்கிறாள் இந்த ஜீவசக்தி எங்கே இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது அதுக்கு பேரே என்ன மூல ஆதாரம் அப்போ இதனுடைய ஆதாரமாக இந்த கண்டெய்னர் ஒண்ணும் இல்லை ஒரு பையை அப்படி தூக்கின்னு போனோன்னு சொன்னால் கீழே கையை கொடுத்து தூக்கின் போ கீழே உழுந்துற போகிறது அப்படின்னு சொல்றமா இல்லையா இந்த கிராவிட்டிங்கிறத அங்கே ஒர்க் பண்றதுன்னா கூட மொத்தத்தில் இந்த பூ வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒன்று ஆதாரமாக இருக்க வேண்டும்ன்னு சொன்னால் அது அந்த கண்டெய்னர் கீழ்பகுதியில் இருக்கும் இப்போ கீழ்பகுதியில் இந்த கண்டெய்னருடைய கீழ்ப்பகுதி மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் ஜீவசக்தி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ச சிங்கிறது எனர்ஜி இந்த எனர்ஜி இந்த இத்துணூண்டு தேகத்துக்குள்ள இந்த இத்துணூண்டு தேகத்துக்குள்ள தான் அந்த எனர்ஜி இருக்குது ஆனால் அந்த எனர்ஜி வில் பி ஏபிள் டு டூ செவரல் திங்ஸ் அப்போ நிறைய இருக்குது ஆற்றல் இத்துணூண்டானா இல்லை ஆற்றல் நிறைய ஆனால் அந்த ஆற்றல் இந்த சின்ன இடத்துக்குள்ள வைக்கப்பட வேண்டும் வாட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் கீப்பிங் சம்திங் வித்ன் அன்டை் ஸ்பேஸ் இது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் வீட்டில் ஹோஸ் பைப் இருக்குது அந்த ஹோஸ் பைப் ஒரு 5 மீட்டர் தூரம் இல்லை 10 மீட்டருக்கு இருக்கு இல்லை தோட்டம் பூரா வரத்துக்கு நீளமாக இருக்கு ஆனால் அதை ஒரு சின்ன இடத்துல வைக்கணும் என்ன பண்ணுறோம் சுருட்டி வைக்கிறோம் நிறைய எனர்ஜி இருக்குது பேனால் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அழுத்த அழுத்த அழுத்த அந்த எனர்ஜி திரும்ப திரும்ப போயிட்டு போய்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிண்டே இருக்குது ஆனால் அதை வைக்கிறது எந்த ஃபார்மில் வைக்கிறோம் ஒரு ஸ்ப்ரிங்கில் சுற்றி வைக்கிறோம் அப்போ எனர்ஜியை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன காயில் இட் ஆர் ரோலிட் ஆர் ஃபோல்டுட் அண்ட் கீப் இட் அதனால தான் அடுத்த ஒரு வடிவத்தை சொன்னார்கள் இல்லைன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பாலிசத்தை பயன்படுத்தினார்கள் ஜீவசக்தி மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கிறாள் அம்பாள் தான் ஜீவசக்தியாக இருக்கிறாள் அவள் பெண் வடிவம் அந்த பெண் வடிவம் எப்படி இருக்கான்னா சுருண்டு கிடக்கிறாள் அவளுக்கு என்ன பேரு குண்டலினின்னு பேரு குண்டலம்னு சொன்னா வளைந்திருத்தல்னு அர்த்தம் காதில குண்டலம் போட்டு கொண்டிருக்கிறார்கள்னா வளைந்திருக்கக்கூடிய ஆபரணத்திற்கு குண்டலம்னு பேரு இப்படி உட்காரத்துக்கு பேரே குண்டலம் போட்டு உட்காருதல் போட்டு இந்த மகாஸ்வாமி உட்காரத்துக்கு இன்னொரு குண்டலம் போட்டு உட்காருதல் அப்ப சுருட்டி அல்லது வளைத்து இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் குண்டலம் அவள் குண்டலினி ஏன் குண்டலினி சுருண்டிருக்க கூடிய சக்தி சரி இந்த சுருண்டு இருக்கக்கூடிய சக்தி மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு அதைத்தான் யோக முறையில் குண்டலினியை எழுப்புதல்னு சொல்லுவார்கள் ஆதார சக்கரங்கள் இருக்கே ஆறு ஆதார சக்கரங்களை பிளந்து கொண்டு அந்த சக்தி அப்படி மேலே வருது இதுக்கு வேற ஒன்றும் பொருள் இல்லை தி எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் ரீச்சஸ் தி கரெக்ட் டெஸ்டினேஷன் எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுத்து அந்த எனர்ஜி கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும் அது தப்பான இடத்துக்கு போனால் இட் இல் கெட் அன்னெசர்லி வேஸ்டட் இப்போ இந்த ஜீவனுடைய எனர்ஜி எங்கே போகணும் இந்த ஜீவனுடைய எனர்ஜி எந்த ஆப்ஜெக்டிவை நோக்கி போகணும் இந்த ஜீவனுடைய டெஸ்டினேஷன் என்ன பரமனுங்கிறது தான் டெஸ்டினேஷன் அப்போ இந்த ஜீவனுடைய சக்தி எந்த டெஸ்டினேஷனை நோக்கி பயணப்பட வேண்டும்னா பரமனை நோக்கி பயணப்பட வேண்டும் பரமன் எங்கே இருக்கார் நிர்குணமாக இருக்கிற பரமன் வேறு எங்கேயோ இல்லை அந்த பரமன் இங்கே தான் எங்கே இருக்கிறார்னால் இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அதுக்கு ஒரு உருவகம்தான் இந்த சதலில் சொன்னது தான் விஷயம் சராசரி மனசுக்கு ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தை சொன்னால் தான் அந்த இமேஜினேஷனில் கொண்டு போய் அதை நிறுத்த முடியும் அதனால் இங்கே ஒரு சஹசிரார பத்மம் ஆயிரம் தளமுடைய தாமரை அந்த ஆயிரம் தளமுடைய தாமரையில் அந்த பரமன் இருக்கிறார் சரி எந்த வடிவத்தில் இருக்கார் அதான் அவருக்கு வடிவமே கிடையாது அவருக்கு தான் வடிவம் கிடையாது அதனால் சகசிரார பத்மத்தில் இருக்கக்கூடிய வடிவமற்ற பரம்பொருள் அந்த வடிவமற்ற பரம்பொருளை நோக்கி இந்த ஜீவசக்தி மேலே எழும்பி போய் அதோடு சேர்ந்து வேண்டும் அதுதான் சிவசக்தி ஐக்கியம் அப்போ இந்த ஜீவசக்தி குண்டலினி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மேலே போக வேண்டும் அதுதான் குண்டலினியை எழுப்புதல் அந்த குண்டலினி எந்த வழியாக பயணப்படுகிறாள் ஷி ஹேஸ் டு கோ த்ரூ த ரைட் பாத் ஜீவசக்தி தப்பான வழியில் போனால் போயிடும் தடம் புரண்டு போயிடும் அதனால் கரெக்டான வழியில் போகணும் அந்த கரெக்டான வழின்னு காட்டுறதுக்காகத்தான் ஆறு ஆதார சக்கரங்களை சொல்லி அந்த ஆதார சக்கரங்களை பிளந்து கொண்டு போகிறாள் குலபித்வா குலம்னு சொன்னால் வழின்னு